சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நுமாரராஜபுத்தயசியுத்தைஸ்வாச்சித்தையேய மன்னே வனர்னப்பகம் ஹி பாரம் எதையம் குலமோ அவிஷியமாஸ் भगवान श्री कृष्णर நினச்சதாக இந்த ஸ்லோகத்தை சுகாச்சாரியார் பரீட்சித்து மகராஜுக்கு சொல்கிற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் भूभार ராஜபுதனா எதுபிஹி நிரஸ்ய இந்த ராஜபுதனா பிரதனான்னா சேனை ராஜபுதனான்னு சொன்னால் அரசர்களுடைய படைகள் இந்த படைகளெல்லாம் பூமிக்கு பாரமாக இருக்குது பூமிக்கு பாரம்னா என்ன பூமி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது அதர்மமாகவும் இருக்கிறது சில சமயம் தர்மமாகவும் இருக்குது எப்படி இருந்தாலும் சரி ரொம்ப இப்படியே அதர்மத்திலேயே போய்விடுகிறது ஆ இதை அதர்மம் அதிகமாகி தர்மம் குறையப் போகிறது அப்படிங்கிற போது தானே பகவான் அவதாரம் பண்ணுறார் ஆக பூபார ராஜபுதனா இந்த பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடிய அரசர்களுடைய சேனைகளை எதுபிகி நிரஸ்ய தன்னுடைய வம்சமாகிய எதுகுலத்தவர்களை கொண்டே நீக்கினார் விவாகாதி சலேன நிரஸ்ய இப்படியெல்லாம் சொல்லுகிறார் ஸ்ரீதரர் அவர்களுக்குள்ள சம்பந்தமெல்லாம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அவருடைய பலத்தை குறைச்சார் இந்த ராஜாக்களுக்குள்ளே இருக்கிற பலத்தை எல்லாம் குறைச்சி வலிமை இழக்க செய்தார் அதுவே ஒரு ஹதம் அந்த காலத்தில் இப்படிலாம் சண்டை வராமல் இருக்கணும்னா பொன் கொடுத்து பொன் வாங்கி அதை குறைக்க பார்ப்பார்கள் அப்படி இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பதவி இருக்கத்தான் செய்யும் அது இன்றைக்கே நம்ம உலகத்தில் பார்க்க செய்கிறோம் ஆ நிரசியகத்துவம் எப்படின்னா எதுபிகி எப்படிப்பட்ட எதுக்கள் அப்படின்னா ஸ்வபாகுபிஹி குப்தைஹி எதுபிஹி தன்னோட கைகளால் இங்கே பகுவச்சனம் வந்து பகவானுடைய நான்கு கைகள் என்று வியாக்கியானக்காரர்கள் சொல்லுகிறார்கள் எதுபிகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய நான்கு கைகளால் பாதுகாக்கப்பட்ட அந்த தன்னுடைய குலத்தை ரொம்ப ரட்சிக்கிறார் பகவான் ஆஹா எதுபிஹி நிரஸ்ய அப்ரமேயா அப்ரமேயான்னா யாராலையும் அளவிட முடியாதவர் யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய குலத்தில் இருக்கக்கூடிய அதர்மிகளையும் அழிக்கணுங்கிறது பகவானுடைய எண்ணம் அதை வெளியில் தெரியாது ஆகவே யாதவர்களை கொண்டு பூபாரத்தை ராஜாக்களை எல்லாம் வந்து ஒரு மாதிரி சாமதான பேத தண்டங்களால் அடக்கி உடுக்கினார் பகவான் ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து என்ன இருந்தாலும் இவர்கள் ரொம்ப அதர்மத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்களையும் கட்டுப்படுத்தணும் என்னதான் பூமியை பாரத்தை குறைச்சாலும் நம்முடைய குலமே பாரமாக இருக்கிறது அப்படின்னு भगवान நினைச்சாரான் அவனேஹே அவனேஹேனா பூமி அவனின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா அவனேஹே பூமியினுடைய பாரம் கதோப்பி அகதம் ஹி பாரம் இந்த பாரம் குறைஞ்சாலும் முழுசாக குறையலை அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னாரான் மன்னியே நனு நனுனால் இருந்த போதிலும் அவனேஹே கதஹா அப்பி பாரம் அகதம் ஹி கதோப்பி இந்த பாரம் போயிடுதுன்னு நினச்சா கூட உண்மையிலேயே பாரம் குறையலை ஏன்னா எதி யாதவம் குலமாகோ அபிஷேயம் ஆஸ்தே இந்த யாதவ குலம் பண்ணுற அக்கிரமம் இருக்கே அது சகிக்க முடியலேன்னு நினச்சாராம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களே இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ண ஆரம்பித்து விட்டார்களேன்னு சொல்லி இவர்களையும் நாம் நேரடியாக இது பண்ணக்கூடாது அவர்களுக்குள்ளே ஒரு யுத்தம் வர மாதிரி பண்ணி இவர்களையும் அழித்து இந்த சமூகத்துக்கு பாரத்தை நீக்கி சமூகத்தினுடைய அமைதி நன்மைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தன்னுடைய குலத்தில் இருக்கிறவர்களும் பாரமாகத்தான் இருக்கிறார்கள் என்று பகவான் நேரடியாக சொல்லலை கருதினாராம் மனசுக்குள்ள ஆக அவனே பாரம் கதகாபி அகதம் மன்னியே அப்படி படிக்கணும் இந்த பூமியினுடைய பாரம் போன மாதிரி தெரிஞ்சாலும் முழுசாக போகல அப்படின்னு கருதுகிறேன் என்று அவர் கிருஷ்ணர் நினைத்தார் இதில் அச்சிந்தயத்துன்னு வந்திருக்கு இந்த அச்சிந்தயத்துங்கிறது அவர் சிந்தித்தார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இவர்கள் பண்ணுறத சகிக்க முடியலேங்கிறார் அபிஷக்யம் யாதவம் குலம் அஹோ சகிக்க முடியல டாலரேட் பண்ண முடியல இவங்க பண்ணுற அக்கிரமத்தை அப்படின்னு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய பலத்தை வச்சிக்கிண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பலம் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக படிக்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் பூபாரராஜபிரதநாய்த்திபிரிந்த மன்னேவனேர் மனமார்ந்தோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்